நாற்பத்தி ஏழு அல்லாகுவின் தூதர் செல் அல்லாகும் அணைகோர்கள் கூறினார்கள் எவர் ஒருவர் நம்பிக்கை கொண்டவராகவும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்று அதற்காக பிரார்த்தனை நடத்தப்பட்டு அது அடக்கம் செய்யப்படும் வரை அதனுடன் இருந்தாரோ நிச்சயமாக அவர் நன்மையின் இரண்டு குவியலை பெற்று திரும்புவார் ஒவ்வொரு குவியலும் உகது மலை போன்றதாகும் எவர் அதற்காக பிரார்த்தனை தொழுகையை மட்டும் முடித்துவிட்டு அதனை அடக்கம் செய்ய முன்னர் திரும்பிவிடுகிறாரோ அவர் ஒரு கொவியல் நன்மையை மட்டும் பெற்று திரும்புவார் இதை அபுஹொரீராரதி எல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்